اشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يَا أَيُّهَا النَّاسُ الضَّرِيمِ رَبُّكُمُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَجَعَلَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ غفارا يرسل عَلَيْكُمْ رَقِيبًا صدق الله مولانا العلي العظيم وقال الله تعالى ايضا يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أحب إليه من والده وولده والناس البخاري ومسلم كما قال عليه அன்புரையோனுமான எல்லா பல அல்லாஹு தருவ புகழும் உரிதாகும் இவ்வுலகிட்டு ஒரு அருக்குறையாகவும் ஒரு மாணிக்க முகமையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் முதல் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய நண்பர்களிலும் யார் யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்களோ அன்னவர்கள் அனைவரும் என்றென்றும் உண்டாவதாக கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையான இந்தியத்தோடு அமர்ந்திருக்கும் அறிவை சகோதரர்களே அல்லாஹூர் நல்லதார்களே நமக்கு அராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்து எா தெரியும் கவனித்துவத்தோடு நான் அனைவரும் வாழ்ந்து கொள்ளும்படியும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கண்ணியமான என் அருமை சீதேவிகளே பிறந்த பெருமக்களே கண்மணி நாயகன் மொஹம்மந்தால் சந்தம் அவர்கள் தலைப்புறையை கண்டுவிட்டால் சாம்பான் மாதத்திலும் நம் அனைவருக்கும் பரகதி செய்வாயாக ரமபான் மாதத்திலே நான் உயிரோடு இருந்து ஆகியத்தோடு வாழ்ந்து பகலில் நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்கி ஏழை எளிய மக்களை தான தர்மங்கள் அன்னதானங்கள் தற்காத்துகள் அடியாக்கள் மூலமாக அவர்களை மகிழ்ச்சியை ஆழ்த்தி உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்று உன்னுடைய நல்லடியார் கூட்டத்திலே சேருவதற்காக வரையில் என்னை உயிரோடு வைப்பாயாக ஒவ்வொரு நாளும் நாம்வது முக்கியமான துண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது எல்லா பள்ளி வாய்க்களிலும் பொதுமக்களுக்கு அந்த து மனப்பாடமாக சகோதரர்களே பேரண்டு பெருமக்களே ரமபான் என்பதற்கு பொருள் சுட்டு எரித்தல் சாம்பலாக்குதல் சுட்டு கரித்தல் என்று பொருள் காலும் காடுகளும்க்களுக்கும் என்ென்ன குரோகங்களை எல்லாம் நாம் செய்தோமோ தெரிந்தோ தெரியாமலோ அனைத்து பாவங்களையும் சுட்டு எரித்து கருத்து சாம்பலாக்கும் மாதம் மாதம் எனவே ரமதான் என்றால் சுட்டு எரித்தல் பேர் பண்ணுதல் என்ற பொருள் வந்து ரமதானின் இன்னொரு பெயர் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது பரதாக்கப்பட்டிருக்கிறது மெண்டசன் இன்னும் எனக்குரியது என்று சொல்லி நிறுத்துதல் வாயால் எதுவும் சாப்பிட்டு விடாமல் குடித்து விடாமல் சுபகிர மகனிவு வரையில் தடுத்தல் கண்களால் அறாமவைகளை பார்க்காமல் சலுத்தல் காதுகளால் அறாம கேட்காமல் சலுத்தல் அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் போயிருக்க எல்லோரும் படித்தவர்கள் அறிவு உள்ளவர்கள் கண்களாலும் எங்களுடைய வெளி உறுப்புகளாலும் கல்வாலும் சிந்தனைகளாலும் விசேஷமாக நாசில் நாவினாலும் எந்த பாவங்களும் தடுக்கும் மாதம் மாதம்ியோ இந்த ரமதான் மாதத்தை அம்மா எங்களுக்கு சூழலை அப்படியே மாற்றி தருகிறார் சூழலை மாற்றுகிறான் இரவு பள்ளிவாய்கள் அமலை செய்தால் ஒரு மருந்துடைய கூலியை அல்லா தருகிறான் ஒரு மருந்தை செய்தால் எழுபது மருந்துகளுடைய கூலியை தருகிறான் ஏழு வாரங்களை திறந்து வைக்கிறான் துவக்கத்தை அலங்கரிக்கிறான் நரகத்தை இழுத்து மூடும்படி சொல்லி வைத்திருக்கிறார் நம்முடைய பழகிய நபுகள் தான் பாவத்தை செய்கிறது செய்திருக்கிறார் நரகம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என் அருமை சகோதரர்களே பேரன்று பெருமக்களே ரான் மாதத்திலே நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பல லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்கிறார் ரமதான் மாதத்திலே நிறைய பலாபலங்களை வைத்து ரஜப மாதத்திலிருந்து அந்த துவாவை ஓத வைத்து ரமதான் ரமதான் ரமதான் என்ற அனவுன்ஸ்மெண்ட் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார் எனவே அந்த ரமதானில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய முன்பு இந்த ரமதானை அந்த இந்த ரமதானை நோன்பை என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பை அல்லா ஏன் கடமையாக்கிறான் என்பதை ஒரே ஒரு வார்த்தையில் அல்லா சொல்லிவிடுகிறான் அனைவரும் முடியக்கூடிய கருவாயில் தக் குத்தீங்களாக தக்குவா உள்ளவர்களாக கல்வரிசுமானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமதானை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்ன வரையு லட்சணம் என்ன தக்குவாவுக்கு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது அதனாலதான் கண்மணி நாயகம் மொஹமது அவர்கள் சொன்னார்கள் ார்கள்ரு சங்க சொன்ன தக்குவா இங்க இருக்கிறது தக்குவா இருந்தது குமார் அவர்களுக்கும் தக்குவா இருந்தது ரெண்டு தக்குவாவுக்கும் பிக் டிஃபரன் அபுபக்கர் தக்குவா இருந்தது அதிபதி அனைத்து இமாம்கள் நல்லதியார்களுக்கும் தக்குவா இருந்தது ஆனால் ஒருவர் ஒவ்வொருவருடைய ஈமானுடைய தரஜாவை பொறுத்து அதனுடைய டெபினிஷன் வரைவிலக்கெடம் வேறுபடும் உடனே சுருக்கமாக சொல்றேன் நீங்க நடந்த நினைச்ச இப்பல்ல சாப்பிட்டா உங்களுக்கு நோயாளியாகத்தான் நீங்க இப்பவே உங்களை எட்பிட் பண்ணினா ஒரு நாளைக்கு மூணு தனவ டோக்டர் வந்து பாப்பார் அவருக்குற சாப்பாடு ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சு காட்டுவாங்க வெளியில கொண்டு வந்து என்வாயன்மெண்ட் மாத்தி அவருக்கு மருத்து கொடுக்கணும் வைத்தியம் செய்யணும் பத்தியமா இருக்கணும் பத்தியம் அப்படி சொன்னா கண்டன சாப்பிடாம இருக்கிறது வைத்தியம் இதே போல பதினொரு மாதம் பாவத்திலே மூழ்கிய நாம் எங்களுக்கே சோவா செஞ்சு பிரிந்திக் கொள்ளுங்க என்று எவ்வளவு சந்தர்ப்பம் தந்தாலும் நடக்கிற மாதிரி இல்ல மதானை தந்து ஒரு தந்து பலவிதமான சந்தர்ப்பங்களை அல்ல தந்து ரமதானில் எங்களை தக்குவாதாரிகளாக அல்லாவே மாற்றுவதற்கு முயற்சி எடுத்து எங்க அனைவரையும் மாற்றிக்கொள்ள சொல்கிறான் இன்னும் ஒரு அதிவல தொழில் தலைவர் அனைவரோடு ஒற்றுமையோடு குடும்பம் அனைவரும் அனைவர்களையும் பகிர்ந்து குடும்பத்தை பார்த்து படித்து தந்தவர்கள் போதி தந்தவர்கள் அண்டை வீட்டார்கள் நேபர் அண்டை விட்டார்கள் கவனித்து அனைவருடைய பிரச்சனைகளிலும் பங்கெடுத்து எல்லோருக்கும் ஒற்றுமையாக அன்னதானங்கள் தான நர்மங்கள் சதக்காக்கள் அதிகமாக பங்கிடக்கூடிய மாதம்தான் மாதம் அதற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளும் மாதம் என்று கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மாதத்திலே நாம் யாருடைய ஒருத்தந்த மனதில் வந்தாலும் அவர் மன்னிக்காமட்டார் அடிக்கடி பல பயான்களில் நான் சொல்லக்கூடிய விடயம் நான் ஒருவரை வேண்டுமென்று அவரை நோவிலை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்காமல் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் மாதத்தின் இரவில் வெள்ளிக்கிழமை இரவில் நேரத்தில் முகத்தை வைத்துக் கொண்டு அம்மாவிடத்தில் என்னை வரையில் திரும்பி பார்க்க மனிதனுடைய பசுவ பொல்லாதது மனதை சந்தோஷப்படுத்தவே குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லாருக்கும் பிரச்சனை பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்ல கணவன் மனைவி பிரச்சனையா பிள்ளைகளா பிரச்சனை கிடையாது உலகத்துல வாழக்கூடிய தகவல உள்ளது நாங்க கொண்டு வந்ததுமல்ல எங்க கோபக்காரன் கொண்டு வந்ததுமல்ல வேறொரு சிக்கி கொண்டுதான் இவ்வளவு பிரச்சினை எல்லாரும் நல்லவர்க ஒருத்தர் கிட்ட புறம்பேசுற பழக்கம் இருந்தால் அவர் மத்த அவ்வளவு விஷயத்திலையும் சீரடியாக இருப்பார் புறம் பேசுகிறதை பார்க்க முடியாது இருப்பார் இருப்பார் மனைவீடு விஷயத்தில அல்லது தாய் தகம் பண்ண விஷயத்துல அல்லது நிச்சயம் கண்ட விஷயத்துல அல்லது அடுத்த ஊடல்லோடு நடந்து கொண்ட விஷயத்துல ஏதாவது ஒரு கோரை அந்த மனிதனு கிட்ட இருக்கும் அவர் நல்லவர் கெட்டவர் அல்ல ஒரு காரணத்தை மையமாக வைத்து அந்த மனுஷனை எனவே கண்ணியமான தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் உடைய ஒரு முஹ்மீனுடைய அது குடும்பத்தில் உள்ளவர்களோ குடும்பத்துக்கு வரையில் உள்ளவர்களோ யாராவது ஒருத்த மனுஷ நோவிட்டா பண்ணினால் காவசுள்ளாவை உடைத்ததற்கு யாராவது அந்த மனசில சந்தோஷ காவல் தனது சொந்த பணத்தால் கட்டி எழுப்பினதற்கு அந்த அளவுக்கு இன்னொரு கல்பு பருமதியாக இருக்கு எல்லாத்தையும் ஒருங்களை அடுத்த உண்டு மனுஷன் சொந்தமும் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தே அடுத்த வந்து மனுஷனோட இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும் ஒவ்வொரு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சொன்னார்கள் ஒரு தடவை இந்த நேபத்தி அடுத்த அல்லி என அடுத்த மனுக்கு சொத்துல வந்து போகு நான் பயந்துட்டேன் அவ்ளவுக்கு குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி அண்டை வீட்டார்கள் நேபர் தவறு செஞ்சாலும் நீங்க பாவம் செஞ்சாலும் வெளியில சொல்லாதீங்க அது ஆறு நாளா ஆறு மாசமா ஆறு வருஷமா அறுபது வருஷமா தெரியா அந்த குழந்தைக்கு ஏழு நாள் ஆகல மவுத்தாவுற கிருவுல நின்றது அதே போலதான் நாங்கள் அனைவரும் எ சாதிக்கூடியவராக இருந்தாலும் அவ்வளவு வாகனமும் அவ்வளவு வீடுகளும் இருக்கிற அவ்வளவு நகை நத்துக்கள் சொக்கும் எனக்கு அனைத்து மந்திரத்திலே ஆனால் ரூ அம்மா எப்ப போகுமே தெரியாது நாம் போகுவோம் அல்லது நம்மை விட்டு உலகம் ஓடி போய் நம்மைவிடும் எனவே அதிகமானுக்கு ஆரம்பிக்காம நீங்க வேறு மாதங்களில் ஆரம்பித்தால் அந்த மாதத்தில் தான் மறைய முடியாத்து வரும் நீங்க அதுக்குடும்பத்துக்கு நோயாளிக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க சுப்ப கொடுக்கவா மனசியும் ஒலிச்சமாகும் சக்கராத்து லேசாகும் எல்லா பரங்கத்தையும் துணியாலை மாதவில நூத்துக்கு ரெண்ட அதாவது எங்கட பாக்க சொல்றதுன்னா ஒரு லட்சம் ரூபாய் எங்களுக்கு தெரிந்தா ரெண்டாயிரத்தி கம்பெனி பிசினஸ் ரொட்டேஷனுக்கு வச்சுக்கோங்க ஒரு தடவையா பரிசத்துக்கு ஒரு தடவை அதுவும் கஷ்ட கூடாது அதை குறிப்பாக முடியும் ஆனால் தொண்ணூத்தேழு எத்தனை ஒதுக்கிறாரு சொல்வம் கட்டாயம் சேர்த்து கொடுக்கணும் வாகன வசதிகள் திருமண விஷயங்கள் வீடு வாசல்கள் கட்டாயம் நான் இப்ப இருக்கிற புதுகள்லாம் போகணும் பிள்ளைகளை நம்பி சொத்து செல்வங்களை பிள்ளைகளுக்கு மட்டும் சேர்த்து வச்சிட்டு ததல் கொடுக்காம கஷ்டப்படுதாங்க அதே போல குருவா நோய் குடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல எளியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க வாய் பொறந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து போய் சந்தித்து அவர்களை வீட்டுல உட்கார்ந்து பேசி களைத்து மனசை சந்தோஷப்படுத்திட்டு திருப்பி வந்தால் மத்தவங்களாக பிள்ளைகள் ஏண்ட பேர்ல மதுரத்தாக்களுக்கும் பள்ளி வாயில்களுக்கும் கூடு வாசல் காணி பூமிகளை எழுதி கொடுப்பாங்களா இல்லையா ஹராசுல பாவிப்பாங்களா ஹலால பாவிப்பாங்களா அல்லது விட்டு போட்டுருவாங்களா ஒன்றுமே தெரியாது பாப்பாது என்ன நடக்கும்பாய் இருந்த கிதாபுல ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க அரவசியில முடிக்க வேண்டி தமிழ்ல மட்டும் சொல்கிறேன் கையில அரபுல தேவை என்றால் ஆதாரம் தேவை என்றால் கையில தான் இருக்கு ஒரு ராஜா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு பெலச கட்சினார் மிகப்பெரிய ஒரு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு பொம்புல வந்து பார்க்கிறான அழகான ஒரு மாளிகை இது ராஜா டாருக்கு வர முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டம் பல நாளாக பல நாளாக குடிக்கல எனக்கு இந்த பக்கத்துல குஞ்சு மாதிரி ஒரு கூடார மாதிரி கொஞ்சம் பலகையால் அரிசி சொல்லவா நான் பகலைக்கு போயிட்டு அங்கடைகளை சேர்த்துக்கொண்டு ராதைக்கு வந்து தூங்கிட்டு போயிருவேன் அவன் இறக்க முன்ன ஒருத்தன் சாந்தன் இந்த பொம்ப நாள் இருந்துட்டு போயிட்டா ராஜா எங்கேயோ போயிட்டு அப்படியே பட்டாளத்தோட பெரும்பையோட குதிரை ஒட்டகம் ஆண்கள் பெண்கள் மியூசி எல்லா கூட இந்த அழகான பழத்துக்கு பக்கத்துல அலங்கோலமான அசிங்கமான மோசமான ஒரு குடிக்கையா யாரு கேட்டார் ராஜா சிங்கருட்டி சொன்னாரு யாரோ ஒரு இப்பவே உடைச்சு இந்த இடத்தப்படியே பரிசுத்தி ஒலிக்காட்டி வச்சு ராஜாத பொறுமதி தெரியாம பிளசுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியாம இந்த குடிக்கைய கட்டி வச்சிருக்கா உடச்சு சொன்ன உடனே அது உடைக்கப்பட்டது இரவு பசியோட தாவத்தோட அந்த கிளறி பொம்புல நிற்கும் அல்லது பக்கி வந்து பாக்குறாங்க இருந்த இடத்துல ஒன்றுமே இல்ல கேட்டாங்க என்ன நடந்தது ராஜா வந்து பார்த்தாரு உடச்சி போட சொன்னாரு அந்த பொம்புல மானத்தை பார்த்தா கேட்கிறாங்க யாரோ என்னுடைய ரப்பே நம் அன் அனகு இந்த குடிக்க இந்த உன்னுடைய போது நான் தான் உனக்கு தெரிவருவே உனக்கு மறைவில் பெருமூச்சோட அல்லாவிடத்துல அந்த பொம்புல கேட்ட அந்த கேள்வி அல்லாவுடைய அருகேயே குலுக்கியது உடனடியாக அம்மா அவர்களை அனுப்பி இப்பவே அனைவரையும் மறுபக்கம் ரமலான் மாதத்துல நிறைய பொங்குளை வருவாங்க அவங்க சில நேரம் எங்க கழுவிப்பாங்க பாப்படை சாரத்தை கழுவிப்பாங்க எனக்கும் குடும்பத்துக்கும் அண்டை வீட்டாருக்கும் கொடுத்துட்டு கபருக்கு சேர்க்கிறத்துக்கும் நிழலுக்கு போய் நிக்கிற்கும் பக்கத்தில் போய் நிக்கிறது ஏழை எளிய மக்களுடைய துவா கட்டார்கள் சொன்னாங்க இந்த உலகத்தில் யாராவது ஒரு மெக்கீன கூட்டாளி கைய முடிச்சு அவர் அங்க மகர் மைதானத்தில் நான் கஷ்டப்படுவதை கண்டா அல்லாவிடத்துல போய் எங்களை பத்தி அவர் சொல்லுவாரு என்ன நீங்கள் கையை புடிச்சுக்கோங்க என் அருமை சகோதரன்களின் பேர் அந்த பெருமக்களை நாம் காட்டில் வாழக்கூடியவங்க அல்ல பாலை வனத்துல வாழக்கூடியவர்கள் அல்ல எங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து காட்டணும் அது மண்ணில் இருந்துதான் கிடைக்குது உடம்பு மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறது நல்லா விளங்கிக் கொள்ளணும் இந்த உடம்பும் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணால் படைக்கப்பட்ட உடம்புக்கு சாப்பாடு மண்ணில் இருந்துதான் வருது அருகி கோதுமை மரக்கறி வகைகள் பல வருஷங்கள் யோசிச்சு மண்ணல்லையே மண்ணிலிருந்து படைக்க வந்து இந்த உடம்பை வளர்க்கிறதுக்கு மண்ணிலிருந்து தான் வீசிக்கு ஆனால் அல்லாஹ் கூடிய இந்த ரூஹு மௌத்தாவட்டி ரூகை வளர்க்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் மூக்குள் அளிக்கிற கொஷியை விரட்ட முடியாது அதுக்கு கணக்கெடுக்காம இருந்த யாரோ ஒரு மிக்க பக்கத்தில் இவருட மூக்குள் அளிக்கிற கொஷியை விரட்டுறதுக்கு இன்னொருவர் மே காட்ட மாட்டோம் அவரத்தை நினைச்சு பார்க்க மாட்டோம் மவுத்தந்து நினைச்சு வந்து தந்து வச்சு கொள்ளுங்க யார் மையத்துக்குறதே சரியா இந்த காலத்தை அடுத்து அலங்குறேன்ட்ட ம தண்டனை மிச்ச கட்டாயம் இணைத்துக்கும் உதவி செய்த எல்லோரோடும் நல்ல முறையில் வாழ்ந்து கபரை பிரகாசமாக்கிக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்த விஷயம் குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை நல்லா பாதுகாக்கணும் தாங்க முடியாது அரை தான் கேளாது ஆறு மாதம் பொறுத்த ஏழாம் மாதம் பொறுத்து பல்லிபால அதே முகத்துல கண் நோய் வருது நாள் கண் பாடம் கண்ணை கண்ணாது வலியுறுத்தி பல்ல புரிஞ்ச மாதிரி கண்ணை கண்ணை புடிக்கிற சலுகை இருக்கிற உலக வாழ்க்கையில புடுங்கி இருக்கக்கூடிய இருக்குது விட்டு கொடுத்து மன்னித்து நல்லவனாக வாழக்கூடிய கட்டமும் சொல்லி முடிக்க முடியாது எனவே கண்ணியமான சிறப்பான எங்கள் நமதான் மாத செய் கஷ்டப்படக்கூடியவர்களை தேடுங்க பணக்காரர்கள் ஈழாவிட்டால் பள்ளி வாயில் கட்டவும் முடியாது முடியாது நடத்தே ஜ சொல் உலகத்தில் இருப்பதும் மிகப்பெரிய நேபர் ஆனால் அவரு அவர்த பாதுகாப்பு சொல்லாட்டுவது நோவிலை செய்வது அம்மா தான் அனைவையும் தந்தான் அம்மா தான் உணவை தந்தான் ரூஹை தந்தான் அதே அம்மா ரூஹை எடுப்பான் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது இவன் நாம் மனைவி நான் நான் காவல் பொ சொல்லு போவாரு ஆனா அவருக்கு தெரியாது பொய்யென்று இவர் மொப்தாவது என்ன காரணம் சும்பாவில இருக்கிறோம் எங்களுடைய ரூம் அல்லாவுடைய கைவசம் இருக்கிறது கொள்கை நோன்பு குருவான் மட்டுமல்ல இஸ்லாம் எனக்கு good quality nalla pona chiricha mugam ellaayum allahu ku paaraiyaduvanga naan endra thanmaya illa imam gelabutti ruumi sallallahu alaihi wasallam avargal kekkranga thotta pudiche ella vidiyettukney nee kelchanaai kondu payadukkondu anungikkondu pillai seyyala yaadhi idhe enna ovvoruku korai selichadilla illa allahu eppadi appa avanai polish pannuvaa if you are hated by every rub if you are hated by every rub Every problem, every, every obstacle, every hardship, how will you be policed? By Allah, prachina vāra, shikkar vāra, kastan vāra, polis vannathā'n. Thanggam, neruppuľa bōtta pūratu dhā'n necklace, diamond, vettinatuk pūratu dhā'n, āzim, môdaratukk hmm. varu, hmm. necklaceuk hmm. varu. Idei bōlathā'n aneithu mē, enad ir mani nevai, Allah shodhīt vā'n, அல்லாவுடைய கலா கதிரை நாடி யாரையும் நோவிக்காமல் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய நீயத்தில் நாங்கள் கபருக்கு போக முந்தி எங்களது கபரை நாங்களே ஒளிச்சமாக்கி கொண்டு செல்ல வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாதிப்பானாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மண்ணி நம்முடைய தாய் தந்தைகள் மனைவி மக்கள் ஆசிரியர் நம்முடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் உதவி செய்து வாழ்க்கையில் ஒரு கதவையாக உதவி செய்திருப்பார்களோ அவர்கள் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்து அவர்கள் அனைவருக்கும் பிரகமத்தையும் பறக்கத்தையும் நேமத்தையும் கொடுப்பாயாக யாவா இந்த பொதுபாவை யார் யாரெல்லாம் செவிதாக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக நிறைவேற்றி நம்முடைய கல்வைத்தி மாதத்தில் உன்னை கொண்டுதான் அனைத்தும் நடைபெறுகிறது என்ற மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கண்மணியான முஸ்தபா சல்லம் அவருடைய பொறுப்பை கொண்டும் பறக்கத்தை கொண்டும் சிறப்பை கொண்டும் நீயே கபூர் செய்வாயாக